ிாத்தயத்த வேற்றைக்காணையா கிருஷாத்தமே நம அர்ஜுன உச்ச பிவ சர்வாத்தூத்த விஷேஷன் ப்ரணமீஷம் கமலாசன ரிஷிம்ஸ் சர்வான் உரகாம் திவ்யான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டி கொண்டிருக்கிறார் அர்ஜுனனுக்கு பகவான் காட்டித்தர்ற விஸ்வரூபத்தை சஞ்சயர் திருதராஷ்டிரனுக்கு வர்ணனை பண்ணின ஸ்லோகங்களை இது வரைக்கும் படித்தோம் பதினாலாவது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனன் பேசத் தொடங்குகிறான் இந்த ஸ்லோகங்களில் மீட்டரை ரொம்ப பெரிசு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பகவானுடைய விஸ்வரூபத்தை சொல்கிறதுனால வழக்கமாக இருக்கிற அனுஷ்டுப் சந்திலிருந்து மாறி திருஷ்டுப் சந்தஸுக்கு வந்திருக்கிறது இந்த ஸ்லோகங்கள்லாம் பகவானுடைய விஸ்வரூபத்தை சொல்லுகிறது இதெல்லாம் நம்ம நன்றாக மனப்பாடும் பண்ணி மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு இன்னும் பல கோணங்களில் நம்முடைய கற்பனை வளங்களையும் சேர்த்து தியானம் பண்ணினா நமக்கு நல்ல பரந்த மனப்பான்மை மனசில் ஏற்படும் நாம்லாம் இன்சிக்னிஃபிகண்ட் இவன்தோ நம்ம வந்து ஒரு முக்கியமானவர்களாக இருந்தாலும் இவ்வளவு மாபெரும் படைப்பில் நம்மளாம் ஒன்றுமே இல்லை ஒரு தூசு கூட இல்லைங்கிற ஒரு எண்ணம் வரும் ஊக்கம் வேணும் உற்சாகம் வேணும் ஆனால் அதே சமயத்தில் உலகத்தையே அரவணைச்சிக்கிற ஒரு உயர்ந்த மனோபாவம் வேணும் ஆகவே இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய ஒரு பெரிய பிரயோஜனம் என்னென்னா பரந்த மனப்பான்மையை வளர்க்கிறது எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறது இது மாதிரி விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் உலகத்தை பார்ப்பது இது மாதிரி பல அன் இதெல்லாம் இருக்குது இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இதில் ஏற்படும் இயற்கைக்கு இடையூறு விளைவிக்க மாட்டோம் இயற்கையை பயன்படுத்துகிற அதே சமயம் இயற்கையை பாதுகாப்போம் நதிகளை எல்லாம் மதிப்போம் மலைகளை எல்லாம் வெட்டி எடுக்க மாட்டோம் இது மாதிரி நிறைய பயனுள்ள சமூகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டோம் இன்றைக்கி என்விரான்மெண்டல் பற்றி நிறைய அவேர்னஸ் வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அது முழுமையாக வரலை ஆக விஸ்வரூப தரிசனம் பண்ணுகிறவன் இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துவான் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடலை இந்த இயற்கையிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிற அதே சமயத்தில் இயற்கையையும் பாதுகாக்கணும் நம்ம உடம்ப இயற்கையினுடைய சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுகிற மாதிரி இயற்கையையும் நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விளங்கும் ஸ்லோகத்துக்கு பார்த்தேன்னு சொல்கிறேன் அர்ஜுனன் பேசுகிறான் பகவானை பார்த்து ஓ பகவானே தவ தேவ தேவன்னு ஒரு ஸ்லோகத்தில் இருக்குது ஹே தேவ ஓ தேவனே ஒளி பொருந்தியவனே அறிவொளி பொருந்தியவன் உடலொளி உள்ளொளி எல்லா ஒளியும் பொருந்திய ஆண்டவனே அப்படி சொல்கிற போது நமக்கு அதெல்லாம் வரும் உடலொளி உள்ளொளி மனத்தினுடைய நல்ல பண்புகளால் ஏற்படுற ஒளி பண்பொளி என்கிறார்கள் அல்லவா பண்பொளி அறிவொளி இவற்றையெல்லாம் தான் குறிக்கிறது தேவா என்கிற சொல்லானது ஓ தேவ ஒளி பொருந்திய இறைவா தவ தேஹே தங்களுடைய உடம்பிலே தேவானு பஸ்யாமி தேவர்களை காண்கிறேன் ததா அப்படியே சர்வானு பூத விசேஷ சங்கானு பஸ்யாமி அனைத்து உயிர் பல்வேறு சிறப்பான வியப்பான விசேஷமான உடல் கூட்டங்களை பல்வேறு விதமான உடல்களிலே வாழ்கின்ற உயிர் முயலுக்குள்ளேயும் உயிர் இருக்குது அனிலுக்குள்ளையும் உயிர் இருக்குது புலிக்குள்ளேயும் உயிர் இருக்குது உடல்கள் எல்லாம் வேறுபடுகின்றன ஆனால் அந்த உடல்களுக்குள்ளே இருக்கின்ற உயிர்ங்கிறது ஒரு தத்துவம் தானே ஆகவே பூத்த விசேஷ சங்கானு சர்வானு பசியாமி மரங்களை காண்கிறேன் செடிகளை காண்கிறேன் நதிகளை காண்கிறேன் அப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் பிரம்மாணம் இங்க குறிப்பா தேவர்கள் சரீரங்கள் மனித சரீரங்கள் எல்லாவற்றையும் நாம் இங்க அர்த்தம் பண்ணிக்கிறோம் பிரம்மாணம் பிரம்ம தேவனை பார்க்கிறேன் ஈசம் பிரம்மாணம் ஈசம் கமலாசனஸ்தம் கமலாசனம்னா தாமரையை இருப்பிடமாக கொண்டிருக்கின்ற பிரம்மதேவனை இந்த படைப்பு கடவுளை ஈஸ்வரனை சர்வான ரிஷிம்ஸ்ட எல்லா ரிஷிமார்களையும் திவ்யான உரகாம்ஷ்ட பசியாமி தெய்வீகமான ஊர்ந்து செல்லக்கூடிய ரெப்டைல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஒரசி கொண்டு உடம்ப பூமியில உரசி கொண்டு போகிற ஊர்வனன்னு சொல்றோமே அவைகளெல்லாம் பார்க்கிறேன் உரகாங்கிற சொல் சாதாரண பாம்ப குறிக்கும் உரசா கச்சதி இத்தி உரகா அதாவது மார்புனால போகிறதான் பூமியில போகிறது ஊர்வனங்குறத அர்த்தம் அவை அனைத்தையும் நான் உன் உடலிலே காண்கிறேன் கிருஷ்ணா என்று ஓ தேவனே என்று விழித்து அர்ஜுனன் சொல்லுவதை சஞ்சயர் திருதராஷ்டனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் இப்போ அர்ஜுனனே நேரடியாக பகவானை பார்த்து ஆச்சரியத்தோடு விஸ்மயாவிஷ்டகான்னு பார்த்தோம் ரொம்ப ஆச்சரியத்தோடு இதை பார்க்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அதை அர்ஜுனுடைய திருவாயினால் அதை வெளிப்படுற மாதிரி பகவான் வேதவியாசர் இங்கே இந்த ஸ்லோகங்களை எல்லாம் அமைத்திருக்கிறார் தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களையெல்லாம் படித்து நம்முடைய மனதை பண்படுத்தி பரந்த மனமுடையதாக விஸ்வரூப தரிசனத்தை இடைவிடாது நாம் தரிசிப்பதற்கு விஸ்வஸ்வரூபமான विश्व रूप भगवान नमक अनुग्रह पड़ो अर्जुन उवाच पश्यादेहे देवा सर्वां तथा विशेष ब्रह्मा कमलासनस्थम ऋषी अनु दिव्या अनेमार्दुर्ण आशीर्वाद हर ओम